அனைவருக்கும் வணக்கம் மே ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றிணை பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக குறிப்பாடி அரசினர் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் சா வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை ஒன்று மெண்டிபதார் ரயில் நிலையம் மேகாலயா மாநிலத்தில் அமைந்துள்ளது இரண்டு ஆப்ரேஷன் ஐஸ் பிரிட்ஜ் நடவடிக்கை நாசா அமைப்போடு தொடர்புடையது மூன்று புதுதில்லியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு அனைத்திந்திய ஆயுர்வேத மருத்துவக் இனி இனியன்றைய நெற்றிணை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று துக்கம் சுக்கம் என்ற நாவலின் ஆசிரியர் யார் இரண்டு இந்தியாவில் நாற்பத்தி ஆறாவது கிராண்ட்மாஸ்டர் செஸ் விளையாட்டு சாம்பியன் யார் மூன்று ஐஎச்எம்ஐ என்பது எதை குறிக்கும் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை நாளைய நட்டினை பொது அறிவு கூவியல் காணலாம் அனைவருக்கும் நன்றி